வணக்கம். 7 கடலை தேங்காய் தூர்கள் ஒரு கப் நெய் தேவையான அளவு முந்திரி ஒரு கப் பாதாம் ஒரு கப் செய்முறை முதல்ல நம்ம ஒரு பவுல்ல கடல் மாவு எடுத்து கூட்டிடலாம் அது கூட பால் ஊற்றிடுவோம் மிக்ஸ் பண்ணிப்போம் சர்க்கரை மிக்ஸ் பண்ணிடலாம் தேங்காய் துருவல் வந்து கேக் பண்ணால் திப்பி திப்பியாக வரும் இல்லையா அதனால் போட்டு அரைச்சிட்டு அதையும் அந்த பவுலில் கலந்துருவோம் நெய் ஒரு கப் எடுத்து அந்த பவுலில் கலந்துடலாம் கடலமாவோடு கலந்துருவோம் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் பிளைண்டர் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடிச்சுட்டு எடுத்து வச்சுருவோம் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் ஒரு ஸ்டவ் பார்த்து ஒரு பாத்திரத்தில் நெய் ஊற்றிடுவோம் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி நெய் உரிக்கினதும் முந்திரி பாதாம் வறுத்து அதை எடுத்து வச்சுருவோம் அப்புறம் ஸ்டவ் பற்ற வச்சுட்டு ஒரு திக்கான பாத்திரம் இல்லைன்னா நல்லா கடாயி வச்சுருவோம் வானல் வச்சுட்டு இந்த மாவு எல்லாம் ரெடியாக மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்லேயே அதை எடுத்து கொட்டி நல்லா கலரிட்டே இருப்போம் நல்லா கலரணும் அல்வா பதத்துக்கு வரும் இந்த மாதிரி வரும்போது அதை அப்படியே நல்லா சுண்டு வரும் நெய் ஒட்டாமல் அப்போ ஒரு ஸ்பூன் நெய் மேலே விட்டுட்டு அது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட் எடுத்து வச்சுட்டு அந்த பிளேட்டில் நெய் கொஞ்சம் தடுவிடுவோம் தடுவிட்டு இந்த கலர் இறக்கினதை அதில் கொட்டிவிடுவோம் கொட்டி நல்லா தட்டிட்டு செட் பண்ணிவிடுவோம் செட் பண்ணிவிட்டு அதில் அதெல்லாம் கார்னிஷிங்கு அப்படி இப்போ டெக்கரேட் பண்ணிடுவோம் நான் ஒரு ஒரு கப் முந்திரி பாதாம் சொல்லியிருக்கேன் நீங்கள் அரை கப் கூட எடுத்துக்கலாம் நமக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம் போட்டு நல்லா கார்னிஷ் பண்ணிவிட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் அப்படியே விட்டுடுவோம் ஆரட்டும் ஆறினதுக்கப்புறம் அழகாக கட் வெளில காசு கொடுத்து கேக் எல்லாம் வாங்குறோம் இல்லையா அதுக்கு வேலை நம்ம வீட்லயே இது மாதிரி செய்யலாம் முட்டை எல்லாம் செய்யறோம் இதை மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் பசங்களுக்கும் இந்த கேக் கட் பண்ண கொடுத்தோம்னா ரொம்ப பிடிக்கும் ஒருவர்களே மீண்டும் சந்திப்போம்